ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற வழியில் நம்முடைய கர்மாக்கள்லாம் நாம் செய்துன்னு வரோம் அந்த நாம் பன்னெண்டு வர்ற கர்மாக்களில் உள்ள இரகசியங்கள் அதை ஏன் நாம் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தினப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணுங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சிரசில் அஞ்சு தடவை குட்டிக்கிறது அப்படிங்கிற தர்மத்தை பார்த்துன்னு வரும் அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறதுனால வியாதிகள் வர்றதில்ல வியாதி பயம் நமக்கு இல்லை அதனால் ராத்திரி படுத்துண்டால் உடனே தூக்கம் வருது நமக்கு நிம்மதியாக தூங்குகிறோம் ராத்திரி இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் அத்தனை பிராணிகளுக்குமே தேக ஆரோக்கியத்தில் ஒரு அறுபது பர்சன்ட்டு பவராக நமக்கு கூட இருக்கிறது எதுன்னா தூக்கம்தான் தூக்கம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அதுதான் வியாதிக்கு முதல்ல ஆரம்பமே அது தான் இதை ஒரு தேசத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி ஆராய்ச்சி பண்ணினா அப்படின்னா இப்போ எல்லா பிராணிகளுமே ராத்திரி தூங்கிறது இந்த தூக்கங்கிறது இல்லைன்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு விபரீதமான ஒரு ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்தது இந்த ஆராய்ச்சி என்ன பண்ணினான்னா ஒரு அஞ்சு பேரை அவள் செலக்ட் பண்ணினான் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு அஞ்சு மனுஷாவ தீர்மானித்து இவள் அஞ்சு பேரை தூக்கம் இல்லாமல் வச்சு பார்க்கணும் அப்படின்னு தீர்மானம் அந்த அஞ்சு பேர் யாருன்னா தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போன கைதிகள் கைதிகள் அஞ்சு பேரை வச்சு அவள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினான் என்னென்னா உங்கள் அஞ்சு பேரையும் வச்சு நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அந்த ஆராய்ச்சியினுடைய பலன் எங்களுக்கு சரியான முறையில் கிடச்சிடுத்துன்னா உங்களை விடுவிச்சுட்றோம் அப்படின்னு அவள்கிட்ட உடன்பாடு பண்ணிட்டு அவன் அஞ்சு பேரை தனியாக அரிசின்னு வந்து அவளுக்கு ஒரு ஹால் ஒன்று தயார் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ரூம் ரெடி பண்ணி அதில் அவள் அஞ்சு பேரையும் வச்சு அவளுக்கு வேடிக்கிறதுக்கான ஜனம் வசதிகள் ஏற்படுத்தி சாப்பிட்றதுக்கான ஆகாரங்களை வசதி பண்ணி காற்று வசதி பண்ணி கொடுத்து லைட்டு வசதி பண்ணி கொடுத்து அவள் அஞ்சு பேரையும் அந்த ரூமில் வச்சு அவளுக்கு தூக்கத்தை கொடுக்காத மாதிரி ஒரு ஆக்சிஜனையும் லேஸாக அந்த ரூமில் கொடுத்து அந்த ரூமை சீல் வச்சுட்டான் உள்ள ஒரு இன்டர்காம் ஃபோனை வச்சுவிட்டா உள்ள அவழுது நிலைமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு அவள் அஞ்சு பேரை உள்ள வச்சுட்டாள் வச்சு சீல் பண்ணிவிட்டா அந்த ரூமை அப்படியே அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு உட்காண்டிருந்தா காதில் விழுந்துகிட்டே இருந்தது அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்படியே ஒரு ரெண்டு நாள் போச்சு மூணாவது நாளைக்கு அவப்பொழுது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறான் நிலமை அவள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாளில் அஞ்சு பேரும் பேசலை ரெண்டு மூணு பேர் பேசுகிறா பாக்கி பேர் பேசாமல் இருக்கா அப்படி இருந்தது ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ஒரே கூச்சல் இறைச்சல் சத்தம் இவா என்ன நினச்சிட்டா வெளியில் இருக்கிறவா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல சண்டை வந்துருத்தா வாளுக்கு அப்படின்னு நினச்சிண்டாள் ஒரே சத்தமாக இருந்தது அப்படியே ஒரு வாரம் போச்சோ ஒரு வாரம் கழித்து பார்த்தா கீச்சு கீச்சு கீச்சு கீச்சின்னு சத்தம் கேட்குறது இவா என்ன என்ன புரிஞ்சுட்டான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால கொஞ்சம் தொண்டை எல்லாம் காயமாக ஏற்பட்டிருக்கும் ஆகியனால தொண்டை காஞ்சி போயி எடுத்தவாளுக்கு அப்படின்னு நினச்சிருந்தா இவா அப்படி ஒரு பத்து நாள் ஆச்சு பத்தாவது நாள் பார்த்தா உள்ளேருந்து சத்தமே வரலை வெளியில் கம்முன்னு இருக்குது அப்போது இவாளுக்கு ஏதோ விபரீதம் ஆறுதுங்கிறத புரிஞ்சு புரிஞ்சுண்டு அந்த சீலை உடச்சி பூட்டை உடச்சுட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்த உடனே இவளுக்கு பெரிய அதிர்ச்சியாக போயிடுது என்னென்னா அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் இறந்து கீழே கிடக்கா பாக்கி மூணு பேரை பார்த்தா உடம்பில் மாம்சமே இல்லை அந்த இறந்து போனவனுடைய உடம்புலேருந்து மாம்சத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடுங்கி சாப்பிட்டுருக்காள் இப்படி ஒரு நிலைமைங்க இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது இவள் பத்து நாள் கழித்து கதவை போ திறந்துண்டு உள்ளே போனோடனே இவாளை பார்த்த உடனே அந்த உயிரோடு இருக்கிற பாக்கி மூணு பேர்களுக்கு யாரோ விபரீதமாக உள்ளே வரான்னு இறஞ்சி சத்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுண்டு ஒரே எலும்பு கூடாகவே போய்ட்டாவான் ஏன் இது மாதிரி ஆனாய்வான்னு அங்கே பார்த்தா சா ஆஹாரங்கள்லாம் காலியாக இருக்குது ஆகாரங்கள்லாம் சரியான முறையில் சாப்பிட்ருக்கா தாகத்துக்கு ஜலம் குடிச்சிருக்கா எல்லாமே சரியான முறையில் ஆயிருக்கு ஆகாரங்கள்லாம் காலியாகிருக்கு ஆனாலும் இந்த தூக்கம்ங்கிறது அவளுக்கு இல்லாததுனால அவளுக்கு புத்தி சுத்தமாக வேலை செய்யாமல் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சின்னு மாம்சங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அசுரால் மாதிரி இவா பார்த்தா இனிமீது இவாளை வச்சுட்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பாக்கி மூணு பேரையும் ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டா ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டா இப்படி ஒரு தேசத்தில் ஆராய்ச்சி நடந்தது இதிலேருந்து என்ன தெரிகிறது நமக்கு அப்படின்னா இந்த தூக்கம்ங்கிறது சரியான முறையில் நமக்கு இல்லைன்னா நாம் அத்தனை பேருமே பைத்தியமாக தான் தெரியுவோம் அப்படிங்கிறது தெரியுது அதான் கோபம் ஜாஸ்தியாக வருது தூக்கம் சரியானபடி இல்லாததுனால தான் நமக்கு கோபம் வருது அடிச்சு விடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக்கிறோம் ஒரு சின்ன ஒரு தப்பை கூட நம்மால் பொறுத்துக்க முடியாமல் ஒரு வேகம் வருது அந்த வேகந்தான் ரத்த கொதிப்புலாம் சொல்கிறோம் பிபி இப்படிலாம் வருது வியாதிகளாக வெளிப்படுறது ஆக அடிப்படையாக இந்த தூக்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது தெரியுது அந்த தூக்கத்துக்கு மூலமாக நமக்கு இருக்கிறது இந்த சுக்லாம்பரதனம் அப்படிங்கிறது வச்சிருக்கா இதில் பிள்ளையார நினச்சிண்டு அந்த கர்மாக்களை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது இந்த சுக்லாம்பரதனம் அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு விக்கட்டகான்னு பேர் விக்கட்டகான்னால் ரொம்ப விளையாட்டாக நிறைய பலனை கொடுத்துடுவார் பிள்ளையார் ரொம்ப விளையாடுறவர்னு அர்த்தம் பிள்ளையாருக்கு விளையாட்டாக நிறையா பலனை கொடுத்துட்றார் ஔவையாருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுறார் பிள்ளையார் ஔவையாருடைய சரித்திரம் பார்த்தா தெரியும் ஒவ்வையார் என்ன பண்ணுறா தினப்படி பிள்ளையாரை பூஜை பண்ணிகிட்டே வரா ஒரு ஆசை ஏதோ நம்ம ஜென்மாவில் ஒரு காசி யாத்திரை போயிட்டு வந்துடணும்னு ஒளையாருக்கு ஆசை காசிக்கு போய்ட்டு வரணும் ஆனால் துணைக்கு ஒத்துரம் இந்த பாட்டிக்கு நினச்சிக்கிறா தினமும் பூஜை பண்ணுற பொழுது காசி யாத்திரை பலனை கொடு காசி யாத்திரை பலனை பிள்ளையார நினச்சிக்கிறேன் அப்படி ஒரு நாளைக்கு வாசலில் மணி சத்தம் கேட்டது போய் பார்த்தா ராஜா அந்த தேசத்து ராஜா வரான் ஒளையாரை பார்க்குறதுக்கு வந்த உடனே ஒளவையார் அந்த ராஜாவை வரவேற்று உட்காந்து வச்சு சோக்கியமாக என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சிட்டு என்ன விஷயம் என்னன்னு கேட்டால் ஒன்றும் நான் காசி யாத்திரை போயின்னு இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லு நமஸ்காரம் வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு ஆஹா நானும் நானும் போகணும்னு நினச்சிட்டு காசிக்கு நானும் வரட்டுமான்னு கேட்டான் ஆஹா ரொம்ப சந்தோஷம் வாங்கல அந்த பாக்யம் எனக்கு கிடைக்கட்டும் வாங்குவோன்னு சொன்னான் ராஜா அப்போது பாட்டி சொன்னால் அதோ உட்கார் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துருந்தா கிட்டுக்கிட்டுன்னு நான் பூஜையை முடிச்சுன்னு வந்துடுறேன் ரெண்டு பேருமா சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு பாட்டி பிள்ளையார்கிட்ட போய் உட்காந்து வேக வேகமாக பூஜை பண்ணுறான் கிடுகுடுன்னு இதை பார்த்துட்டே இருந்தார் பிள்ளையார் உட்காந்து பிள்ளையார் கேட்டார் பாட்டி ஏன் இவ்வளோ வேகமா பண்ணுறேன் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் பிள்ளையார் பாட்டி சொன்னால் இல்லை இன்றைக்கி காசி யாத்திரை போகிறார் ராஜா அந்த ராஜாவோடு நானும் காசி யாத்திரைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக கிடுகடுன்னு பண்ணுறேன் பிள்ளையார் சொன்னார் உனக்கு காசி யாத்திரை போகணும் அவ்வளோதானே நான் யசன் போகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அந்த ராஜாவை போக சொல்லிட்டு நீ ச அவகாசமாக பூஜையை பண்ணுனார் பிள்ளையார் அந்த பாட்டிக்கு மனசே இல்லை அந்த ராஜாவை போச்ச சொல்கிறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது இது பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கேன்னு பாட்டிக்கு அரை சரி ராஜன்னு நீங்கள் நீங்கள் காசி கிளம்பி போங்கோ நான் பூஜையெல்லாம் முடிக்க வேண்டியது பாக்கி இருக்குது பிள்ளையார் நீ கிளம்பி போங்கோன்னுட்டா பாட்டி அந்த பாட்டியும் முன்னாடியே சொல்லப்படாதான் நான் இத்தர தூரம் பாய் தூரம் பயிர் பேனே நான் அப்படின்னுட்டு இந்த ராஜா யானை மேலே ஏறி கிளம்பி போயிட்டான் இந்த பாட்டி வந்துட்டு இந்த பிள்ளையாரை பூஜை பண்ணுறா மனசு பூரா அந்த மணி சத்தத்துலேயே அந்த யானை கிளம்பி போயின்னு அந்த மணி சத்தம் காதில் விழுந்துகிட்டே பாட்டிக்கு மனது பூரா அங்கே இருக்கு பூஜை பண்ணுறா பிள்ளையாருக்கு பார்த்துட்டே இருந்தார் பிள்ளையார் பூஜை முடிஞ்சது முடிஞ்ச உடனே பாட்டி காசி யாத்திரை தானே போகணும் கண்ணை மூடிக்கோ அப்படின்னார் பிள்ளையா கண்ணை மூடிண்டா கண்ணை தர அப்படின்னார் கண்ணை திறந்தா காசியில் கங்கை கரையில் உட்காண்டிருக்கா பாட்டி அப்படியே ஆச்சரியம் பாட்டிக்கு உடம்ப கில்லி கிள்ளி பார்த்துக்கிறா உண்மைதானா இது சொப்னமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிறா காசியில் உட்காண்டிருக்கா கங்கை கரையில் அரே ஆச்சரியம் பாட்டிக்கு உடனே சந்தோஷமாக கிடுகன்னு இறங்கி போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு விஸ்வநாதர் அங்கே உள்ள சன்னிதிகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அங்கே வந்து உட்காந்துருக்க ஆகாரத்துக்கு அப்போது மணி சத்தம் கேட்குறது பார்த்தா அப்போ தான் அந்த ராஜா உள்ளே வராங்க காசிக்குள்ளே வந்துன்னு இருக்கான் அந்த ராஜா அந்த ராஜா பாட்டியை பார்த்த உடனே என்ன பாட்டி ஆச்சரியமாக இருக்கே எப்போ வந்தேள் நீங்கள் என்னை எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேள் அப்படின்னு கேட்டான் அந்த ராஜா எப்போ நீங்கள் என்னை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போனேன்னே தெரியலையே எப்படி வந்தேள் அப்படின்னு அந்த ராஜா கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்னால் எல்லாம் பிள்ளையாருடைய அனுகிரகம் கண்ணை மூடி கண்ணை திறந்தேன் காசிக்கு வந்துட்டேன் அப்படி அனுகிரகம் பண்ணிவிட்டார் பிள்ளையார்னு பாட்டி சந்தோஷமாக சொல்லிவிட்டு ராஜாவுக்கு முன்னாடி பாட்டி கிளம்பி போனால் ஊருக்கு அப்படி விக்கட்டகான்னு விளையாட்டாக ரொம்ப பலனை கொடுத்துருவார் பிள்ளையார் அப்படிப்பட்ட பிள்ளையார பிரார்த்தனை பண்ணுறதாக இந்த சுக்லாம்பரதனத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா ரிஷிகள் அந்த சுக்லாம்பரதனத்தை நாம் சரியான முறையில் பண்ணி நாம் மனோபலத்தையும் மனோதைரியத்தையும் அடையணும் நல்ல மன நிம்மதியை முக்கியமாக நாம் அடையணும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு அடுத்த தர்மத்தோட அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்